நன்றினை வானொலியரோ இன்றைய தகவல் துறையை வழங்குகிறார் திருவாரூர் மாவட்டம் சேந்தமங்கலத்திலிருந்து ஓய்வு பெற்ற நல்லாசிரியை சா தேன்மொழி முத்துக்குமர சுவாங்க அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை அனுபவம் இல்லாத எவரும் கற்றவராக முடியாது எதையும் கேள்வி கேட்பது அறிவுக்கு முதல்படி எல்லாவற்றுடனும் ஒத்துப்போவது அறிவின் படி. மகிழ்ச்சி என்ற பெரிய பழத்தை விட நம்பிக்கை என்ற மிகச்சிறிய விதையே சிறந்தது நாம் நமது இயல்புத்தன்மையோடு அனைவரிடத்திலும் பழக வேண்டும் இனிமையாக பேச வேண்டும் வாழ்க்கையில் வெற்றி பெற நிறைய செயலாற்ற வேண்டும் அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் என்கிறார் வள்ளுவர் அதாவது அருளோடு கூடிய நெஞ்சினை உடையவருக்கு இருளோடு கூடிய துன்ப உலகமாகிய நரகம் என்பது ஒருபோதும் இல்லை என்கிறார் வள்ளுவர் பெருந்தகை ராணி வேலு தம்பதிகளுக்கு பிரியா என்ற மூன்று வயது மகள் இருந்தார் பிரியாவுக்கு எப்பொழுதும் ராணி வீட்டின் முற்றத்தில் வைத்து சோறு ஊட்டி விடுவாள் முற்றத்தில் சோறு ஊட்டுவதை பார்த்த மரத்தில் இருந்த காகங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கூடிவிட்டன காக்கையை காட்டிக்கொண்டே ராணி மகளுக்கு சோறு ஊட்டினார் ஆனால் காக்காவுக்கு சோறு போடவே இல்லை அப்போது அடுப்பில் விசில் சத்தம் கேட்கவே பிரியாவை கீழே இறக்கிவிட்டு வீட்டிற்குள் ஓடினாள் ராணி பிரியாவின் தளிர் நடையால் அவள் நடக்கும் அழகோ தனிதான் அம்மா உள்ளே போனதும் பிரியா கண்ணால் சிரித்தபடி தளிர் நடை நடந்தபடி சோற்றை அள்ளி காக்காவை நோக்கி நீட்டினாள் காகங்கள் அவளை நெருங்கி வர காக்கா இந்தா காக்கா இந்தா கா கா என்று சோரை போட்டு கொண்டே இருந்தாள் உள்ளே சென்ற ராணி திரும்பி வந்து பார்த்து பிரியாவை திட்டி அரிசி விக்கிற விலைக்கு காக்கைகளுக்கு வேறு சோறு போடணுமாக்கும் என்று கோபமாக பிரியாவை திட்டினாள் உன் சாப்பாட்டை காக்காவுக்கு தியாகம் பன்றியா காக்கைகளை விரட்டினாள் பிரியாவுக்கு நாய் பூனை காக்கா எறும்பு எல்லாருமே நண்பர்கள்தான் கையில் என்ன பண்டம் வைத்திருந்தாலும் போட்டு விடுவாள் அவளுக்கு என்ன தெரியும் குழந்தைதானே கொண்டே சோர் ஊட்டிய ராணி விளையாட்டு சாமான்களை பிரியாவிடம் கொடுத்து விட்டு வீட்டு வேலைகளை கவனிக்க வீட்டிற்குள் சென்று விட்டாள் பிரியாவும் ஒற்றத்தில் விளையாட்டு சாமான்களை பரப்பி வைத்து கொண்டு விளையாடி கொண்டிருந்தாள் திடீரென பிரியாவின் கூச்சலும் காக்காக்களின் சத்தமும் கேட்டு வெளியே ஓடி வந்தால் ராணி அங்கே குரங்கு ஒன்றை காகங்கள் விரட்டி கொண்டு கொத்திக் கொண்டு இருந்தன அம்மா என் அப்பா என்று அழுத பிரியா அம்மாவை கட்டி ஒரு நொடியில் நடந்ததை புரிந்து ராணி தன் மகள் விளையாடிய பாத்திரத்தில் சாப்பிட ஏதேனும் இருக்குமோ என்று எண்ணி குரங்கு பாத்திரத்தை தூக்கிக் கொண்டு ஓடியிருக்கிறது இதை பார்த்த காகங்கள் குரங்கினை விரட்டி கொத்துகின்றன என்பதை புரிந்து கொண்டாள் அப்பொழுதுதான் மகள் மற்ற உயிர்களிடம் எவ்வளவு அன்பாக நடந்து கொண்டிருக்கிறாள் அவளின் மீது மற்ற பறவைகளும் விலங்குகளும் எவ்வளவு அன்புடன் நடந்து கொள்கின்றன என்பதை நினைத்து பார்த்தாள் அவளுக்கு ஒரு இடையூறு நேர்ந்தவுடன் பேருதவியாக இருந்த காகங்களை எண்ணி ஆச்சரியமும் பட்டாள் ராணி அன்று முதல் மகளுக்கு சோறு ஊட்ட வரும்போது ராணி முதலில் காகங்களை கா கா என கூப்பிட்டு சாதம் வைத்த பின்னரே மகளுக்கு உணவூட்டினாள் நாய் மட்டுமல்ல நாம் பாசம் காட்டும் எல்லா உயிரினங்களும் நன்றி உள்ளவையே பகுத்துண்டு பள்ளியர் ஓம்புதல் நூலோ தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்கிறார் திருவள்ளுவர் கிடைத்ததை பகுத்து கொடுத்து தானும் உண்டு பல உயிர்களையும் காப்பாற்றுதல் அறநூலார் தொகுத்த அரங்கள் எல்லாவற்றிலும் தலையான அறமாகும் என்கிறார் வள்ளுவர் இதையே பாரதியார் ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பா வண்ண பறவைகளை கண்டு நீ மனதில் மகிழ்ச்சி கொள்ளு பாப்பா கொத்தி அந்த கோழி அதை கூட்டி விளையாடு பாப்பா எத்தி அந்த காக்கை அதற்கு இறக்கப்பட வேணும் பாப்பா மனிதருக்கு பாலை பொ பாரதியா நாமும் அனைத்து உயிர்களிடமும் அன்பு செலுத்துவோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இதுவரை உங்கள் செடிகளுக்கு தகவல் துணியால் விருது பிடைத்தவர் தேன்மொழி முத்துக்குமரசுவாமி